அபுமா என்ற இரத்த போக்கு ஏற்படும் ஒரு பெண் அதிலிருந்து நான் சுத்தம் ஆவதில்லை எனவே நான் தொழுகையை விட்டு விடலாமா என்று கேட்டார் அதற்கு இல்லை அது ஒருவித நோயால் ஏற்படுவதாகும் அது மாதவிடாய் ரத்தம் அன்று உனக்கு மாதவிடாய் வரும்போது தொடுகையை விட்டுவிடு அது நின்று விட்டால் ரத்தம் பட்ட இடத்தை கழுவி விட்டு தொடுகை நிறைவேற்று என நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபிசல்லாஹு அலிஹுவல் வல்லம் அவர்கள் அப்பெண்ணிடம் பின்னர் அடுத்த மாதவிடாய் வரும் ஒவ்வொரு தொடுகைக்கும் நீ உழு செய்து கொள் என்றும் சொன்னார்கள்